بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليكم ورحمه وان الله رؤوف رحيم يا ايها الذين امنوا لا تتبعوا خطوات الشيطان فمن يتبع خطوات الشيطان فانه يعمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من احد ابدا ولكن الله يزكي من يشاء والله واسع عليم والله سميع عليم صدق الله العلي العظيم கண்ணியவான சங்கையான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சூரத்து நூறுடைய திருவசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதினேன் திலாவர்ச்சி செய்தேன் அல்லாஹாக்கு சுஹானு இருபதாவது ஆயத்தில் சொல்லுகிறான் வலவுலு அலைக்கும் அல்லாஹுடையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் நீங்கள் எந்த தவறை செய்துவிட்டீர்களோ அந்த தவறுக்குரிய தண்டனையை அல்லாஹ் இந்த பூமியிலேயே உங்களுக்கு தந்தெடுப்பான் நீங்கள் செய்துவிட்ட தவறுக்குரிய பாவத்தை பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருப்பான் என்றாலும் அவன் மன்னிக்கக்கூடியவன் உங்களை மன்னித்துவிட்டான் என்றாலும் அவன் இறக்க உடையவன் தண்டனைக்கு பிறகு அவர்களுடைய ஹத்துக்குப் பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் இந்த ஆயத்தை பொறுத்தவரையில் குரானுடைய பல இடங்களில் இந்த ஆயத்தை திருப்பி திருப்பிச் சொல்லப்பட்டிருக்கிறது இதே சூராபின் பத்தாவது ஆயத்தை எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒவ்வொரு தண்டனையை பற்றியும் ஒவ்வொரு பாவத்தை பற்றியும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் என்னுடைய கொடை என்னுடைய அருள் என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் இறக்கமுடையவன் அல்லாஹ் நுண்ணறிவுடையவன் அல்லாஹ் கர்மையுடையவன் என்றெல்லாம் அல்லாஹு தாலா தன்னை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான் அன்னை ஆயிஷா அல்லாஹுடைய விளையத்தில் இட்டுக்கட்டியவர்கள் படுதூறு சொல்லவர்கள் இன்னமும் அதே விடயத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னமும் அதே விடயத்தை பரத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் கையை வைத்து கேட்டுப்பாக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கிருபையும் ரஹ்மத்தும் எங்களுக்கு இல்லை என்றிருந்தால் நாங்கள் எப்படி ஆகியிருப்போம் என்ன எங்களுக்கு நடந்திருக்கும் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலை மனைவியாகிய அன்னை ஆயிஷாவுடைய விடயத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் கரைக்கிறோமே நாங்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறோமே குரான் எங்களை பார்த்து இப்படியொன்று நடக்கவில்லை என்று சொன்னதுக்கு பிறகும் அதை வாய்கூசாமல் நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் எப்படிப்பட்ட அபாக்கியசாலிகளாக நாங்கள் இருக்குகிறோம் என்பதை நாங்களே யோசித்து பார்க்க வேண்டும் இதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் வலஉலா பதில் அலைக்கும் உங்களின் மீது அல்லாஹுடைய கொடை அல்லாஹுடைய பமுல் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய வேதனை அல்லாவு தொற்று இருக்கும் என்றாலும் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் உங்களை உங்கள் மீது கருணையும் காட்டுகிறான் சிலர்களை அவர்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனைக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுர்ஹான் தாலா இருபதாவது ஆயத்தை முடிக்குகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய கொடை எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு அல்லாஹுடைய உதவி தேவைப்படுகிறது ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய உதவி தேவைப்படுகிறது ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்குரிய திருகாத்திரம் எங்களால் கொள்ள முடியாது வெறுப்பு எங்களுடைய உள்ளத்திலே உதிப்பதற்கும் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய அருள் எங்களுக்கு தேவைப்படுகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவின் பக்கமாக நாங்கள் தேவைப்பட்ட மக்களாக இருக்கிறோம் அவற்றை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் நன்மையான காரியங்களை ஆர்வமாக செய்வதற்கும் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை குரான் பல திருவசனங்களின் ஊடாக எங்களுக்கு இதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லா பாவங்களின் மீது வெறுப்பை உருவாக்கி விடுவாயாக நன்மையான காரியத்தின் மீது ஆசையை தாகத்தை உருவாக்கிடுவாயாக தண்ணிக்கு தாகம் வருவது போன்று பசித்தவனுக்கு உணவின் மீது ஹவா ஏற்படுவது போன்று யா அல்லா எங்களுக்கு வணக்க வழிபாடுகளின் மீதும் நல்ல அகலாக்கங்களின் மீதும் நல்ல பண்பாடுகளின் மீதும் எங்களுக்கு ஆசையை ஏற்படுத்துவாயாக ஹவாவை ஏற்படுத்துவாயாக சல்லாஹோ அலைவசல்லம் சொல்லித்தந்த துவாக்கள் ஒரு துவா தான் அல்லாஹத்தில் செல்லும் துவாசி கேட்கும்படியாக இப்படி சொல்லி தந்தார்கள் எங்களுடைய உள்ளத்தில் பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடுவாயாக பாவத்தை கஷ்டமாக்கி விடுவாயாக பாவத்தினை கஷப்பாக்கி விடுவாயாக நன்மையான கர்மத்தை எங்களுக்கு லேசாக்கி நன்மையான கர்மம் எங்க போனாலும் அங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கித் தந்துவிடுவாயாக பாவமான சூழலை எங்களை மாலை வைத்து விடாதே யா ல்லா பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களுக்கு முன்னால் வந்துவிட்டால் அந்த பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஈமான் எங்களுக்கு இல்லையா அவர்கள் அப்படி ஓடக்கூடிய சக்தி படைத்தவர்கள் குறைபாட்டை எங்களக்கூடிய விலகினத்தை முன்வைக்க வேண்டும் அல்லாஹுமையா இப்படியான Sallallahu Alaihi Wasallam Yang telah kecil di tanda Yang telah kecil di tanda Ini anbu kuris Islam Yerikali சகோதர்களே பெரியார்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனிதன் அல்லாவின் பக்கமாக முகம் திருப்பி தன்னுடைய நனவுகளையும் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் தன்னிடம் இருக்கக்கூடிய கெடுதிகளை விட்டு பாதுகாப்பும் அல்லாவுடத்தில் கேட்க வேண்டும் இதை சொல்லுகிறான் வலஉலா பதுலாஹி அலைக்கும் அல்லாஹ் எங்க அனைவர்களுக்கும் நல்ல வெகு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர்களுள்வானாக இதை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த இருபத்தி ஓராவது ஆயத்தில் அல்லா சொல்லுகிறான் ஒரு அழகான புத்துமதி சொல்லுகிறான் இவ்வளவு நேரமும் ஆயுஷ சத்திய காரணியல்லாஹூ தாலான்ஹாவுடைய விடயத்தில் செய்தியை பற்றி அல்லாஹ் சுமார் பத்து ஆயத்துக்களில் சொல்லிவிட்டு பத்து ஆயத்துகளில் அல்லாஹ் அதை பேசிவிட்டு அதை மையமாக வைத்து அல்லாஹ் பல வகையான புத்துமதிகளை உம்மத்திற்கு சொல்லிவிட்டு பல வகையான புத்திமதிகளை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது அல்லாஹ் சுஹானு தலா பதினோராவது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி உருவாகிறது ஒருவருடைய குறையை நீங்கள் பேசுகிறீர்கள் ஒருவர் மீது நீங்கள் அபாண்டங்களை சுமத்துகிறீர்கள் ஒருவருடைய குறையை கதைப்பதில் உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்பம் இருக்கிறது இவைகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகிறது எப்படிப்பட்ட ஒருவரின் மூலமாக இவைகள் உருவாக்கப்படுகிறது சுகானம்மா அல்லாஹ் இதைக்கும் புத்தி அல்லாஹ் இதற்கும் எங்களுக்கு யுத்தியை சொல்லி தருகிறான் அல்லாஹ் ஒருவன் என்று நம்பியவர்களே மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பியவர்களே அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய பேச்சை கேட்டுக் என்று நம்பியவர்களே யா ஐயுல்ல மனு ஈமான் கொண்டவர்களே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது அதனை மறைத்து வைத்துக் கொண்டு என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டு எப்படி இருட்டிலே பாவம் செய்வார்கள் ஷாஃபி ரஹமத்துல்ல சொல்லி காட்டார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவன் இருட்டிலே பாவம் செய்கிறான் ஆனால் இருளை படைத்தவன் இருட்டுக்குள்ளே பார்த்துக் கொண்டிருக்கிறான் மனிதன் பார்ப்பதற்கு வெளிச்சம் தேவை அல்லாஹுடைய படைப்பினங்களில் சில படைப்பினம் இருக்கிறது அவைகள் பார்ப்பதற்கு இருட்டு தேவை வெளிச்சத்திலே பார்க்க ஒவ்வாறு இருக்கிறது வெளிச்சத்திலே பார்க்க மாட்டாது அது அதனுடைய கண் பார்ப்பதற்கு இருப்பதற்கு வெளிச்சம் தேவை என்பது போல அல்லாஹ் இருட்டை படைத்தவன் இருட்டிலும் வெளிச்சத்தை படைத்தவன் வெளிச்சத்திலும் அழகி சொல்றாங்க ஒரு கூட்டம் இரவே எதிர்பார்த்து நிற்கிறாங்க பாவம் செய்வதற்கு அவர்களுக்கு தெரியாதா இருளை படைத்தவன் இருள் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு தெரியாதா என்று கேட்குகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்கள் பின்பற்ற கூடாது நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அடிச்சு வடிகளை படிகளை ஒருப்பதற்கு அடி வைத்து போனால்தான் எங்களால் செய்ய முடியும் உலகத்தில் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளி வாயிலுக்கு போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்கள் பள்ளிக்கு போக வேண்டாம் நீங்கள் மதுபானம் விற்கக்கூடிய கடைக்கு போங்க ஒருவரை ஒருவர் அழைத்தால் அவர் ஏசி விடுவார் போக மாட்டார் ஏன் ஒரு நாளும் அந்த இடத்தை நீங்கள் நேராக போய் சேரமாட்டீர்கள் பள்ளிக்கு போகக்கூடிய ஒருவரை மதுபான கடைக்கு போக வைக்க வேண்டும் என்றிருந்தால் ஷகானுக்கு சில முறைகள் இருக்கிறது இப்படித்தான் போக வேண்டும் ஒவ்வொரு படிப்படியாக கொண்டு போய் தான் கடைசியாக பள்ளியை மரக்கடிக்க வைத்து விடுவான் பள்ளியை அப்படி அவர் வெறுத்து விடுவார் எப்படி என்பதாக விளமாக்க உதாரணங்கள் சொல்லிக்காட்டுவார்கள் உபசியங்கள் உதாரணங்கள் சொல்லிக்காட்டு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு யுவதி ஒரு வாலிப பெண்ணிடத்தில் ஒரு யுவத்தில் போய் யாராவது சொன்னால் உன்னுடைய தாய் தந்தையை திட்டும் உன்னுடைய தாய் தந்தைக்கு மதுவா செய்யும்மா உன்னுடைய தாய் தந்தைக்கு ஏசும்மா என்று சொன்னான் எந்த குழந்தை தான் இதை செய்ய போகிறது எந்த குழந்தை தான் இதை செய்ய முன்வரும் சுழகான குழந்தையும் முன்வரமாட்டாது ஆனால் தெரியும் இதை எப்படி நடத்தாட்ட வேண்டும் அதற்குரிய கட்டங் கட்டமாக ஒவ்வொரு அடிச்சுவடாக வைத்து வைத்து வைத்து கடைசியாக வந்து அந்த குழந்தை சொல்லுகிறது என்னுடைய தாய் தந்தை இல்லா போனாலும் பிரச்சினை இல்லை என்னுடைய மனதிலே நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணைத்தான் நான் நிக்காக செய்யப் போகிறேன் இது ஆரம்பத்தில் வரை இல்ல இது ஆரம்பத்தில் இந்த எண்ணம் குருவாக இருக்கவே மாட்டாது இதை விதைப்பதற்கு ஆரம்ப கட்டமாக பல நடவடிக்கைகள் செய்திருப்பான் ஒருவரை கண்டார் ஒரு சொல்லுகிறார்கள் பாட்டாக படித்து காட்டுறார்கள் புன்முறுதல் புகுத்தார்கள் அந்த தெரியாது ஏன் புன்முதல் பூக்குகிறேன் இரண்டாவது என்று சொல்லி பேச்சை ஆரம்பித்தார்கள் அடுத்ததாக பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறது அதற்கு பிறகு அதற்கு பிறகு சங்கிக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் சந்திப்புக்கு பிறகு ரகசியமான சந்திப்புகள் ஹராமான சந்திப்புகள் ஹராமான உறவுகள் எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வோம் எங்களுடைய நிக்காகுக்கு எங்க குடும்ப வாழ்க்கைக்கு எங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டைகளாக இருப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் தூசிக்கும் மதிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு பல வகையான கட்டங்கள் ஒரு புன்முறுதல் தேவைப்படும் ஒரு சலாம் தேவைப்படும் ஒரு பேச்சு தேவைப்படும் ஒரு சந்திப்பு தேவைப்படும் ஒரு ஹதியா தேவைப்படும் இப்படியாக அனைத்தையும் கடந்து கடந்து போனதுக்கு பிறகுதான் அவர் தாய் தந்தைக்கு மாறு செய்யக்கூடிய குழந்தையாக மாறி விடுவார் இதைத்தான் நல்லா சொல்லுகிறான் அடிச்சுவடுகள் சேத்தானுடைய ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு படி படிப்படியாக வந்துதான் அந்த எல்லையை போய் சேர வேண்டும் இதை பற்றி உளமாக்கள் எழுதும் பொழுது சேத்தானுடைய பற்றி சேத்தானுடைய அடிச்சுவடுகளை பற்றி எழுதும் பொழுது உளமாக்கல் பல வகையான விடயங்களில் இருக்கிறார்கள் ஒன்று சொல்றார்கள் சேத்தான் எப்பொழுதுமே பாவமான ஒரு கருமத்தை அழகுபடுத்தி காட்டுவான் பாவம் மிகவும் அழகாக இருக்கும் அல்லா குரான் சொல்லுகிறார் அதை பற்றி பல ஆயத்துக்களில் குரான் பல ஆயத்துக்கள் சொல்லி காட்டுகிறது குரான் அல்லா சொல்லுகிறான் அல்லா சதித்து விட்டான் சொலாத்துக்கு அவரின் சுஜூது செய்ய மறுத்து விட்டான் அவன் செய்ய மாட்டேன் எப்படி என்னால் சுஜூது செய்யலாம் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு எப்படி சஜதா செய்யலாம் இதைத்தான் கேட்டான் இந்த கேள்வியைத்தான் கேட்டான் படைப்பினால் படைக்கப்பட்ட ஒருவர் எப்படி மண்ணினால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு சரிதா செய்யலாம் கேட்ட அதே அதே பாணியில் கேள்வி எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு மாம கேட்கிறார் கேட்பது ஒரு மாமி கேட்கிறார் நான் எப்படி மர்மகண்ட மன்னிப்பு கேட்பேன் அவள் மருமகன் அல்லவா என்னுடைய வீட்டுக்கு வந்தால் வந்தால் அவள் வந்தவர் அல்லவா இதே போல முதலாளி தவறு செய்து விட்டார் அவர் கேட்கிறார் தொழிலாளத்தில் எப்படி மன்னிப்பு கேட்பது சுபஹானம்மா நான் சொல்லுகிறேன் இது வார்த்தைகள் இது சுயத்தானுடைய பாணி தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி தவறலைத்தவன் குற்றம் யாருக்கு செய்யப்பட்டதோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் சுஹான் அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே நான் மன்னிப்பு கேட்பதா நான் ஒரு முதலாளி அல்லவா நான் ஒரு மாமாவல்லவா நான் ஒரு நான் ஒரு மாமி அல்லவா எப்படி மன்னிப்பு கேட்பது என்று யாரெல்லாம் கரைக்கிறார்களோ யாரெல்லாம் பேசுகிறார்களோ இவர்கள் ஷாத்தான் என்ன வார்த்தையை சொன்னார்களோ எந்த வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தையை பேசுகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே ஷாத்தான் சொன்னான் நான் சொது செய்ய மாட்டேன் நம் மண்ணால் படைக்கப்பட்டவன் அல்ல நம் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒன்று எப்படி மண்ணினால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு செய்யலாம் என்று அவனுடைய புத்தியை பாவித்தான் ஆனால் அவன் பாவிக்கவில்லை அவன் யோசிக்கவில்லை யாரு சொல்லுகிறான் என்னையும் அவனையும் நெருப்பையும் மண்ணையும் படைத்தவன் சொல்லுகிறான் என்பதை அவன் யோசிக்கவில்லை அவன் நேராக யோசித்தான் அவனை வைத்து அவன் யோசித்தான் ஆனால் அவன் யோசித்திருக்க வேண்டும் எனக்கு சொல்லக்கூடியது யாரு என்னை படைத்தவன் சொல்லுகிறான் என்னை பரிபாலிக்கக்கூடியவன் சொல்லுகிறான் அவன் நிராகரித்து விட்டான் அவன் மறுத்து விட்டான் அல்ல அவனை சவித்து விட்டான் அல்ல அவனை தூக்கி அறிந்து விட்டான் அகவுலிமின் எழுத்தறியப்பட்ட பாதுகாப்பு தெரிகிறோம் அவனை அல்லா எழுத்து அறிந்திருக்கு பிறகு அவன் அல்லாஹிடத்தில் பல வகையான கேள்விகளை கேட்டான் ஒன்று சொன்னான் நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் எனக்கு அனுமதி கொடுத்து விட்டான் அல்ல அவகாசத்தை வரும் பொழுதே அவன் செய்துவிட்டு வந்தான் அவன் சத்தியம் செய்துவிட்டு வந்தான் இறைவா என்னை என்னை என்னை வழவிட்டு வளிகேட்டுக்குள்ளே அதாவது நேர் வழியை விட்டும் என்னை என்னை நான் எப்படி போய் விட்டேனோ இதே போல நான் அவர்களை பூமியில் உள்ள வேகளைக் கொண்டு அலங்கரித்து காட்டுவேன் அவர்களுக்கு பூமியில் உள்ளவை அலங்கரித்து காட்டுவன் சுபஹான் சமிக்கப்பட்டது உலகம் சாபத்துக்குரியது என்று சொல்லி கொரானும் நவீனு சுண்ணாவும் சொல்லுகிறது ஆனால் அல்லாஹுடைய சொல்லுகிறான் கொரானில் அல்ல சுட்டிக்காட்டுகிறான் நான் உலகத்தை அழகுபடுத்தி காட்டுவேன் உலகத்தை அலங்கரித்து காட்டுவேன் இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான் சுரத்துலா நாம் நாற்பத்தி மூணாவது ஒரு கெடுதி ஒரு கஷ்டம் கொட்ட வேண்டிய ஒரு கட்டம் சந்தர்ப்பத்தில் அவர்கள் திருப்பி இருக்க கூடாதா எங்களின் பக்கமாக அவர்கள் வந்திருக்க கூடாதா வலாக்கின் என்றாலும் அந்த கட்டத்தில் கூட அவர்கள் எங்களின் பக்கம் முகம் திருப்பவில்லை பசத் குழு முகம் அவருடைய உள்ளம் கல் நெஞ்சமாகிவிட்டது அவருடைய உள்ளம் கடிதமாகிவிட்டது செய்து கொண்டிருக்கார்களோ அந்த பாவத்தை அலங்கரித்து காட்டிவிட்டான் அடகுபடுத்தி காட்டிவிட்டான் அன்புக்குரிய சங்கையானவர்களே சகோதரர்களே ஒன்றுதான் உலகத்தை அவன் அலங்கரித்து காட்டுவான் உலகத்தை அவன் அழகுபடுத்தி காட்டுவான் இவன் பையன் அல் علامه இப்னு கைம் இப்னு இப்னுல் கைம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு كتاب அவர்கள் ஒரு كتابல சொல்கிறார்கள் வ மின் மக்காயிஹி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ல ஒன்றுதான் மனிதனுடைய புத்தியை சூறியம் செய்து விடுவான் மனிதனுடைய புத்தியை அப்படியே சிந்திடாமலே வைத்து விடுவான் தாமன் கெதுவரaikumண்ட ஹத்தா யகீதுஹு அவனுக்கு அவன் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கும் வரைக்கும் அவனுக்கு அவன் சூழ்ச்சி செய்வதற்காகவே மனிதனுடைய புத்தியால் மனிதன் எதேயுமே சிந்திக்காமல் மனிதனுக்கு சூனியம் செய்து விடுவான் ஃயுஸய்யினு லஹுல் ஃபியலல் லذي யுதுருஹு ஹத்தா யஹய்யல் இலைஹி அன்னஹு அன்ஃபல் அஷயா வ யுநஸிர் மினல் ஃபஅல் அல்லذي ஹுவ அன்ஃபல் அஷயா லஹு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஷஃபான் உடைய சூழ்ச்சிகள் என்ன செய்வான் என்றால் நல்ல ஒரு விடயத்தை கஷ்டமா காட்டுவான் தராணம் எலும்பி ஒரு மெச்சொண்டு பாக்கணும்டா வீட்டுல வீட்டுல உள்ள டிவியில அந்த மெச்ச காட்டுறாங்க இல்லண்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய்ட்டு ரூம் புக் பண்ணி மெச்சு பாக்க எத்தனையோ பேர் போறாங்க அப்படி என்ன அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்தை ஷேத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டி விட்டான் இதே போல குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த ஹுத் பறவையை பற்றி அல்லா பேசக் குரான் பறவை எங்களுக்கு தெரியும் அந்த பறவையை பற்றி நாங்கள் பல தலைவர்கள் கேட்டுமான் எல்லாரும் ஆட்சியை கொடுத்தான் இப்படிப்பட்ட ஆட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி திறன் இதற்கு பிறகு யாருக்குமே கொடுக்கப்பட மாட்டாது எனக்கு ஒரு ஆட்சியை தருவாயாக இந்த ஆட்சி இதற்கு பிறகு இந்த பூமியில் யாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது அல்லாஹிடத்தில் துவார் செய்தார்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லா ஆட்சியை கொடுத்தான் மனிதர்களை மட்டும் நிர்வகிக்கவில்லை கடலிலே வாழக்கூடிய மீன்களையும் நிர்வகித்தார்கள் பராமரித்தார்கள் அவைகளுக்கு அவைகள் பேசக்கூடிய பாசைகளை அருந்து வைத்திருந்தார்கள் சம்பவத்தை பற்றி சொல்லக் கொள்ள அல்லா சொல்லுகிறான் அந்த சொல்லக்கூடிய பறவை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய இபாதத்தை வணக்க வழிபாடுகளை பார்த்து விட்டு வந்து விட்டு வந்துமானது நான் அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் பெற்றுக் கொண்டேன் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாகவே விட்டுவிட்டு அல்லாகவே அறியாமல் அல்லாகவே புறக்கணித்துவிட்டு அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருப்பார்கள் ஏன் காரணம் அவர்கள் செய்ய பாவமான கர்மத்தை ஷேத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டிவிட்டான் ஷேத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டான் இன்னொரு ஆயத்தில சொல்லி காட்டான் நம்மளுடைய அறுபத்தி மூணாவது ஆயத்தில நமியே நாயகமே அல்லா சத்தியம் செய்கிறான் அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு முன்னால் இதே உங்களை போன்றே ஏராளமான ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்கள் அனுப்பி வைத்தோம் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்கள் அனுப்பி வைத்தோல் ஆனாலும் கூட அமாலகும் அவர்களுக்கு அவர்களுடைய சிழப்பான் அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்களை அழகுபடுத்தி காட்டிவிட்டான் தசீன் செய்து விட்டான் பகுவ வழி யுகம்யோ இன்றைய நாள் அவன் அவர்களுக்கு தலைவனாக இருப்பான் ாக இருப்ப என்று சொல்லக்கூடிய அறுத்தகளை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காட்டுவான் பாவங்களை அழகுபடுத்தி நன்மைகளாக எங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துவான் நாங்கள் எப்பொழுதுமே விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் செய்யக்கூடிய கருமம் நல்லதா கெட்டதா என்பதை விளங்கிக் கொள்வதற்கு குரான் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது மார்க்கம் என்ன சொல்லுகிறது எங்களுடைய புத்தியை அதற்கு அதற்கு அதனை பாதிக்க கூடாது எங்களுடைய புத்திக்கு ஒன்று நல்லம் என்று எங்களுடைய புத்திக்கு இது சரி என்பதாக படுகிறது புத்தி சொல்லக்கூடிய சரி சரியல்ல அல்லா ரசூல் சொல்லக்கூடிய சரி சரியாக இருக்கும் இதை குரான் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆடு கூட்டத்தை பற்றியும் சமூக கூட்டத்தை பற்றியும் அல்லா சொல்லுகிறான் வந்த சாலே அ சொல்லுமார்கள் குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய இருப்பிடங்களை பற்றி நீங்கள் பார்த்திருக்கிறீங்க தபோக்குடைய போருக்கு போகும் பொழுது அந்த ஆது கூட்டம் சமூக கூட்டம் வாழ்ந்த அந்த சொல்லக்கூடிய ஊருக்கு போன சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தார்கள் எப்படிப்பட்ட கோட்டைகள் எப்படிப்பட்ட கட்டிடங்கள் எப்படிப்பட்ட மலைகளை வீடு கட்டியிருக்கிறார்கள் இருப்படங்கள் அனைத்தும் உங்களுக்கு புலன் பட்டது நீங்கள் அவைகளை கண்ணால பார்த்திருக்கிறீங்க ஆனா அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்மத்தை அந்த பாவத்தை ஷேத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காத்து விட்டான் அணி சபீல் அவர்களை விட்டும் வழியை விட்டும் அவர்களை திசை திருப்பி விட்டான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லா சுபஹான அவர்கள் மடேர்களாக இருக்கல்ல நீங்க யாரும் விலகிக்கொள்ளக் கூடாது எங்களை சேத்தான் எங்களை ஏமாத்தேளுமா சேத்தான் வந்து எங்களுக்கு கொண்டு அழகுபடுத்தி காட்டேதுமா அல்லா சொல்லுகிறான் அவர்கள் புத்திசாலிகளாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் அறிவாளிகளாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் ஒக்கலாக்களாகத்தான் இருந்தார்கள் அல்லா சொல்லுகிறான் ஷேத்தானுடைய அலங்கரிப்புக்கு உங்களுடைய எரிபுதாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நுணுக்கம் போதாது ஆது கூட்டம் சமூக கூட்டம் கட்டணம் கட்டினார்கள் கட்டங்களை உருவாக்கினார்கள் எப்படிப்பட்ட கட்டணம் என்று சொன்னால் குரான் அவர்களுடைய பற்றி குரான் பேசியிருக்கிறது அவர்களுடைய இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் தொழில்நுட்பம் மிகவும் ஆழமாக மிகவும் பெருகிவிட்டது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அல்ல அவர்களுடைய மசானா அவர்களுடைய தொழிற்சாலைகளை பற்றி இருக்கிறது எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் எப்படிப்பட்ட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் டெக்னாலஜி முன்னேறி விட்டது விட்டோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு காலத்திலும் இருந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை வைத்து மிகவும் ஆழமான மிகவும் உலகத்திற்கு அதிசயமான விடயங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் கட்டிடக்கலையில் இன்று அரபு நாடுகள் எல்லாம் மிகவும் உயரமான கட்டங்களை எல்லாம் கட்டுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் விமர்சனம் நாங்கள் ஆச்சரியமாக பேசுகிறோம் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிறது சுமார் பதினேழாவது நூற்றாண்டில் இன்றைக்கு இருபத்தோராவது நூற்றாண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பதினாறாவது நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை பதினேழாவது நூற்றாண்டில் தான் முடிஞ்சிருக்கிறது அந்த காலகட்டத்தில் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுதான் அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய கிரான் மெஷின் அவர்களுக்கு கொடுத்த வளங்களை வைத்து அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை ஒரு கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் உலக அதிசயங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு இருந்த நினைக்க வேண்டாம் அந்த காலத்தில் அவர்கள் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த காலத்தில் என்ன ஆகணுமோ செய்யக்கூடிய அளவுக்குரிய தொழில்களை சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் கூட்டத்தைப் பற்றி سبحان الله يبدي فتا قلتم تريد ما يبدي فتا قلتم الله سعر راني قرآن لسرط الشعراء ولا الله فير شكرا نبه لئي باتري أنبقر يشاقود ركلي أنبانا تريع ركلي إذ قال لهم أخوهم هود على تتقون إني لكم رسول أمين فاتقوا الله وعتعون وما أسألكم عليهم من أجر إن أجري إلا على رب العالمين أتبنون بكل ريع آية تعبس سبحان الله அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய பெரியார்களே உலகத்தில் கட்டிடங்களை கட்டியவர்கள் அவைகளை படிகொடுத்து விட்டு போய்விட்டார்கள் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை கட்டங்களை கட்டி நாங்கள் உலகத்தில் சரித்திரம் படைக்கப் போகிறோம் என்று சொல்லி கட்டடங்களை கட்டியவர்களுடைய கட்டங்கள் எங்கே போய்விட்டது ஆறு கூட்டம் வாழ்ந்த கட்டிடங்கள் எங்கே இருக்கிறது இன்னமும் இருக்கிறது போய் பார்க்கலாம் குறைந்த மலைகள் இப்பையும் இருக்கிறது அவர்கள் உட்கார்ந்த கட்டிய பள்ளிவாசத்தான் செய்கிறது மஸ்திபா முஸ்லீம்களுடைய கட்டிட கலைக்கு உதாரணம் முஸ்லீம்களுடைய கட்டிடக்கலைக்கு மஸ்திபா உதாரணம் பொருத்துவனிவர்சிட்டி முஸ்லீம்களுடைய முஸ்லீங்களுடைய ஸ்ட்ரக்சர் முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களுடைய அறிவுக்கு உதாரணம் இதே போல போனால் இந்தியாவுக்கு வந்தால் செங்கோட்டை வேணுமா மஸ்தி வேணுமா தாஜ்மஹால் வேணுமா இதை உதாரணம் இமாம் அஹமத்து காலங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட மதரசாக்கள் ஜாமியாக்கள் சோவியத் யூனியன்ல ரஷ்யாவில் நிறைந்து காணப்படுகிறது கட்டிடங்களை கட்டினால் அவைகளை படிகொடுத்து விட்டு போக வேண்டி உருவாகும் கட்டிடங்களை கட்டி நாங்கள் தலை நிமிந்து வாழ முடியாது ஆத்மீகத்தை வளர்க்க வேண்டும் மனித வளத்தை வளர்க்க வேண்டும் விட்டுவிட்டு போனார்கள் சொன்னால் எந்த பள்ளியில் மழை பெய்தால் அது சேவாகிவிடும் கற்கள் நெற்றிலே குத்திக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை விட்டுவிட்டு போனார்கள் ஆனால் இந்த சமூகத்திலே விட்டுவிட்டு மனித வளத்தை விட்டுவிட்டு போனார்கள் இஸ்லாமிய உலகத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இஸ்லாமிய இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்டிடங்களை கட்டுவதை நிறுத்திவிட்டு மனித சமூகங்களை உருவாக்குவதற்கான உழைப்பில் பாடுபடுங்கள் உயர்ந்த இடத்திலும் வீண் வேலை செய்கிற யாரை பார்த்து கேட்கிறான் இங்கு இருபதாவது நூற்றாண்டில் இருபத்தொராவது நூற்றாண்டில் வாழக்கூடிய எங்களை மக்களை பார்த்து கேட்கவில்லை அல்லா ஆது கூட்டத்தை பார்த்து கேட்குகிறான் அவர்கள் மலைகளுக்கு மேலே வீடு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நாலு கட்டு வீடு கட்டுகிறோம் எந்த அளவுக்கு மேல போறது கேளாது அறைகள்ல மலசல கூடங்கள் பாதிக்கப்படவில்லை இதுவரைக்கும் ஏனென்று சொன்னால் ஏற முடியாது திருமணம் ஒழித்து குழந்தைகள் எல்லாம் போய்விட்டார்கள் சுவகானல்லாம் இவை இவைகளை கண்டுகொண்டே தெரிந்து கொண்டே மலைகளை குடைந்து குடைந்து வீடு கட்டுகிறோம் இது முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வீடுகளை கட்டி பெருமைப்பட வேண்டாம் மனித குலங்களை உருவாக்கி மனித வளர்க்கி பெருமைப்படுவோம் அப்படிப்பட்ட சமூகமாக நாங்கள் விட்டுவிட்டு எத்தனையோ வீடுகளை கட்டினார்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த வீடுகளை எல்லாம் குழந்தைகள் விட்டுவிட்டார்கள் இலங்கையில் பார்க்கக்கூடிய சரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே கட்டிட கலையில் நாங்கள் முன்னேறுவதல்ல மனித குலத்தில் முன்னேற வேண்டும் மனித சமூகத்தில் முன்னேற வேண்டும் மனித பண்பாடுகள் நிறைந்த சமூகமாக வாழ வேண்டும் உளமாக்கல் உண்மை உரைக்கக்கூடிய ஹக்கை பேசக்கூடிய அதாவது அதாவது ஆழமான அறிவுடைய ஆழமான விளக்கமுடைய மனிதர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அவைகளைத்தான் எங்களுடைய பணியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் இருக்கக்கூடிய சல்லிகளை எல்லாம் கொண்டு போய் கட்டிடமாக மாற்றி கலை கட்ட கலையாக கட்டிடக்கலைக்கு நிறைந்த ஒரு பாலைவனமாக எங்களுடைய நிறுவனங்களை ஆக்காமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் இன்மையை சொல்கிறான் ஒவ்வொரு மலைக்கு மேலையும் ஏறமுடிய இடங்களில்லாம் நீங்க போய் வீடு கட்டுவீங்களா இது என்றும் இரண்டாவது வரக்கூடியது மறவி வரலாம் ஒரு காரண் முறை ஏற்படலாம் மனிதன் பொதுபோக்காக இருக்கக்கூடாது விடயத்தை செய்கிறோயத்தில் அவன் எப்புமே கண்காணிப்பாக உன்னிப்பாக இருக்க வேண்டும் அல்லா சொல்லுகிறான் குரான் அல்லா சொல்லுகிறான் ஷேத்தான் இப்படி சொல்லிவிட்டு தான் வந்தான் ஷேத்தான் அவர்களின் மீது அவர்களின் மீது அடங்கேறிவிட்டான் விக்கர் அல்லா அல்லாவுடைய விக்கரை அவர்களுக்கு மரக்கடிக்கச் செய்து விட்டான் ஷரத்தான் எப்பயுமே மனிதனுக்கு மரவியப்படுத்துவான் நல்லதை ஞாபகப்படுத்தி தரமாட்டான் பாவமான கருமத்தை ஞாபகம் மறையாக்கிடுவான் ஒரு வகுப்பு இருக்கிறதே கிளாஸ் இருக்கிறதே அதுக்கு போகணும் என்று ஞாபகம் வராது ஆனா இன்றைக்கொரு மெச்சில் இருக்கிறதே அது மறக்காது அது மறக்காது அது ஞாபகத்தில் எப்பயுமே இருக்கும் மணித்தியாலங்கள் இன்னும் மணித்தியால இந்த இது ஆரம்பமாகும் என்று சொல்லி கற்பனையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் தொழுகையினுடைய நேரம் மறந்து பாரத்துடைய நேரத்தை மறந்து விடுவார்கள் ஷேத்தான் சொல்லிவிட்டு வந்தான் மக்களுக்கு மறவியை ஏற்படுத்துவது சொல்லுகிறார்கள் ஷேத்தானுடைய உண்டு தான் எப்பயுமே மேலெண்ணங்கள் உருவாக்குவார் தமன்னியாட் தமன்னியாட் என்று சொன்னால் மேலெண்ணங்கள் அதாவது அவர் இப்படி பகல் கனவு கண்டுகொண்டே இருப்பார் பகல் கனவு கண்டுகொண்டே இருப்பார் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அங்க போகணும் ஏட பிள்ளையாளும் இப்படி ஆகணும் என்று சொல்லி எப்ப பார்த்தாலும் ஒரு வகையான மேலெண்ணங்களை வச்சு கொடுதல் இருப்பாங்க செய்ய மாட்டாங்க வல உபில் அன்னகும் வல உமன்னி அன்னகும் குரான் சொல்லுகிறது எப்பேது அதாவது ஒரு நாளும் இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க என்ன எப்ப பார்த்தாலும் மேலெண்ணம் என்ன சின்ன சின்ன விடயங்களை செய்வாங்க பெரிய மேலெண்ணம் வச்சிருப்பாங்க நான் இப்படி ஆகணும் நான் இப்படி நடக்கணும் ஒன்று இருக்கிறது வைக்கிறது தவக்கல் வைக்கிறது இன்னமொன்று இருக்கிறது பகல் கனவு காண்றது அதற்குரியாக இருக்கணும் நல்ல மக்களாக நல்ல மனிதர்களாக இருக்கிற தாயும் தந்தையும் மேலெண்ணம் வைக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு சுபகூடிய தொழுகைக்குரிய வழியை நாங்கள் அமைத்துக் கொடுக்கல குழந்தை நல்லவனாக இருக்கிறது ஆனால் குழந்தை நல்லவனாக ஆகுவதற்குரிய வழி அமைத்துக் கொடுக்கணுமே போற வழியில போனத்தானே கொ போய் சேரலாம் காலிக்கு போக வேண்டிய ஹைவேல போனாத்தானே காலிக்கு போகலாம் காலிக்கு போக வேண்டிய ஏறிக்கொண்டு அன்றாடம் போய் சேரமாட்டோம் அல்ல மனிதனுக்கு அக்கறை தந்திருக்கிறான் நாங்கள் நீயற்றி வைக்கிறோமா அதற்குரிய வழியில் போக வேண்டும் அதற்குரிய வழியில் எங்களுடைய வாகனத்தை ஓட்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே வெறுமனே அமன் என்ன நாளைக்கு செய்வோமே இல்ல ஒரு நாளும் எந்த விடியத்தையும் பிப்போட வேண்டாம் நல்ல கருமங்களை செய்ய பாருங்க சிக்கரை குடிக்கிற பழக்கம் இருக்குதே அடுத்த நோம்போடு நீப்பாட்டுவேன் இப்படி சொல்லக்கூடிய கண்டு கேளுங்கோ சென்ற நோம்பிலே இப்படி சொன்னீங்க தானே என்று கேட்டால் நிச்சயமா சொல்லுவாங்க சொன்னேன் என்று சொல்ல கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க போறேன் சொல்லுவோம் முந்தின மாசம் நிப்பாட்டு மாட்டாங்க நடக்க போற விஷயம் அல்ல மூணாவது நாலாவது ஒன்றையும் இளமாக்க சொல்லி இருக்கார்கள் ஷேத்தான் மனிதர்களை வலிகடுப்பதற்கு கையாளக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய நாலாவது ஒன்று இருக்கிறது இது மிக முக்கியமான ஒன்று தான் எப்பையும் வறுமையை கொண்டு கண்ணுக்கு முன்னுக்கு வச்சிடுவார் மௌத்த முன்னுக்கு வைப்பன் இதுவும் ஷத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்கு எடுக்கக்கூடிய கட்ட நடவடிக்கைகள்ல உண்டு வர்ம முன்னுக்கு வரும் வறுமை வந்தா நான் என்ன செய்வது கொடுக்க மாட்டார் வறுமை என்றுஞ்சம் கொடுப்பாரு ஹராத்தை தேடுவாரு வறுமைக்கு பயந்து பாவமான கர்மத்தில் போவாரு சுபகானந்தா மௌத்துக்கு பயந்து நல்ல கர்மத்தை செய்யவே மாட்டாரு மௌத்துக்கு பயந்து கோளையாக மாறுவாரு இவைகளை பற்றி எல்லாம் குரான் ஹதீஸ் பேசி இருக்கிறது எனவே அல்லா சொல்லுகிறான் அடிச்சுவய படிகளை நீங்கள் மிரிக்க வேண்டாம் அவைகளில் நீங்கள் போக வேண்டாம் அல்லா சொல்லி சொன்னதையும் ரசூல் சொன்னதையும் மட்டும் செய்ய என்று விரைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்ல வருகிறான் இந்த ஆயத்தினுடைய அடுத்த கட்டங்களை இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் அல்லாஹக்கு சுஹானுகளையும் ஷர்தானுடைய எல்லா வகையான சூழ்ச்சிகளை விட்டு நம்மை பாதுகாத்து நம் அனைவர்களுக்கும் நேரான வழியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தவுவானாக இந்த முகர் ஹராமுடைய மாதத்தினுடைய சிறப்பை கொண்டு அல்லாஹ் சுஹானஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக நம் அனைவருடைய முடிவை ஹாக நல்லதாக வரமத்து